மிக சிறந்த கேட்டார தன் உயிரையும் தன் சுத்தையும் அல்லாஹுவின் வழியில் தியாகம் செய்த இறை நம்பிக்கையாளர் என்று பதில் கூறினார்கள் பின்பு யார் என்று கேட்டார் மலை கணவாய்களில் ஒன்றில் அல்லாஹுவை வணங்கிக் கொண்டு மனிதர்களுக்கு தீமை செய்வதை விட்டும் மட்டும் உள்ள இறை நம்பிக்கையாளர் என்று பதில் கூறினார்கள் இரண்டு ஏழு முஸ்லிம் ஒன்று